ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் நம்முடைய சனாதன தர்மங்களில் அடிப்படையாக உள்ள ஸ்ரீ தர்மத்தை பார்த்துன்னு வரோம் அதில் இந்த பகிஷ்டா நியமங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான அம்சம் ஸ்திரீகளுக்கு அதனுடைய முக்கியத்துவத்தை தான் விரிவாக பார்த்துன்னு வரோம் வேதத்தில் ஒரு சரித்திரத்தை பார்த்தோம் அதற்கப்புறம் நம்முடைய வேதம் அதற்கான கட்டுப்பாடுகளை நமக்கு சொல்கிறது ஸ்திரிகள் தூரமாகிறது அப்படிங்கிறது மாதத்தில் மூணு நாள் இருக்கே அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதற்கான நியமங்களை வேதம் நமக்கு காண்பிக்கிறது விரிவாக திஸ்ரோராத்ரீர் விரதஞ்சரேது அஞ்சலினா வாபிபே ஏத்து அகர்வேனவ அபாத்திரேன பிரஜாஜை கோபிதாயா அப்படின்னு சொல்கிறது வேதம் என்ன சொல்கிறதுனா அந்த தூரமாக இருக்கிற சமயங்களில் அந்த மூன்று நாளைக்கும் விரதம்னு பேர் விரதம்னா நிறைய கட்டுப்பாடுகளோடு இருக்க வேண்டிய சமயம் அது அது ரொம்ப உத்தமமான விரதம் அப்படின்னு பிரம்மாண்ட புராணம் நமக்கு சொல்கிறது யோஷித்தை சக்கியத்தை கர்த்தும் யாதிருஷம் நியமான்விதம் அப்படின்னு ரொம்ப நியமத்தோடு இருக்கணும் தீக்ஷா மாதிரி அது அப்படின்னு பிரம்மா புராணம் நமக்கு காண்பிக்கிறது தீக்ஷான்னு ஒரு கட்டுப்பாடுகளோடு இருக்கிறது இப்போ நாம் அந்த வைத்தியங்கள் எல்லாம் பார்த்தா தெரியும் ஆப்ரேஷன் பண்ணிக்கணும்னா அதற்கேன்னு ஒரு ட்ரெஸ் இருக்குது அந்த ட்ரெஸ்ஸை தான் நாம் போட்டுக்கணும் வாயெல்லாம் மூடிண்டு ரொம்ப ஜாகிரதையாக அந்த ஆப்ரேஷனை பண்ணணும் அப்போ தான் அந்த ஆப்ரேஷனும் நல்லபடி நடக்கும் அந்த பேஷண்ட்டும் ஆரோக்கியமாக இருப்பான் அப்படிங்கிறத மாதிரி இந்த ஸ்கேன்லாம் எடுக்கிற இடங்களில் போனால் அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்கும் முன்னாடி பெருஷா அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அந்த ஸ்கேன் எடுக்கணும் ஏன் அப்படின்னா அதை எடுத்தால் தான் அந்த கதிர்வீச்சு நம்மளை பாதிக்காது இல்லைன்னா நமக்கும் அது கெடுதலை உண்டு பண்ணணும் இதுக்கெல்லாம் நியமங்கள் இதுதான் கட்டுப்பாடுகள்னு பேர் அதே போல தான் இந்த ஸ்திரீகள் அந்த தூரமாக இருக்கிற அந்த மூணு நாளைக்கு கட்டுப்பாடுகளோடு இருக்கணும் விரதம் சரையே மூன்று நாளைக்கும் அந்த விரதத்தை அனுஷ்டிக்கணும் அப்படின்னு வேதம் சொல்கிறது என்ன விரதம் அப்படின்னா கட்டுப்பாடுகள் விரதம்னா என்ன கட்டுப்பாடுகள் என்னென்ன கட்டுப்பாடுகள் வாளுக்கு அப்படின்னா ஏன் இந்த கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறத அந்த புராணம் ரொம்ப அழகாக நமக்கு காண்பிக்கிறது அதை வெறும் என்ன சொல்கிறதுன்னா தஸ்மான் மலவதம்வதேதா அந்த தூரமாக இருக்கிற பொழுது அந்த தூரமாக இருக்கிற ஸ்திரியோடு கூட யாரும் பேசக்கூடாது அப்படின்னா பேசவே கூடாதுன்னு அர்த்தம் இல்லை பேசக்கூடாது தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது ந சகா அவள் யாரோடையும் போய் உட்காரப்படாது அவளோட யாரும் போய் உட்காரக்கூடாது நாசியா அன்னமத்தியாது அந்த தூரமாக இருக்கிற ஸ்திரீக்குன்னு தனியாக சமைக்கணும் தனியாக சமைச்சு அவளுக்கு போடணும் அப்படி தானே இப்போ ஹாஸ்பிட்டலில் ஒரு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு ஒரு வைத்தியம் நடந்துட்டுருக்குன்னா அவருக்குன்னு ஆகார நியமங்கள் இருக்குது கட்டுப்பாடுகள் இருக்குது அந்த கட்டுப்பாடுகளோடு அவர் இருக்கணும்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா வியாதி வந்துடுத்துங்கிறதுக்காகவா இல்லை உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காகத்தானே இந்த கட்டுப்பாடு அதே போல தான் ஸ்திரீகள் ஆரோக்கியமாக இருக்கணும் அடுத்த தலைமுறை ஆரோக்கியமான தலைமுறை நமக்கு ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கட்டுப்பாடுகள் அவள் சாப்பிட்ட அன்னத்தை வேறு யாரும் சாப்பிடக்கூடாது அவள் மட்டும்தான் சாப்பிடணும் பிரம்மஹத்யா ஜெயஹ்யே அந்த மூன்று நாளைக்கும் அவள் அந்த நியமத்தோடு இருக்க இருக்கா அதற்காகத்தான் இந்த கட்டுப்பாடுகள் சோ கல்வாகு மேலும் வேதம் நமக்கு என்ன சொல்கிறது அபியஞ்சனம் வாவ ஸ்திரீயா அன்னம் ஸ்திரீகள் அலங்காரம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவா இயற்கையாகவே அவளுக்கு உள்ள எண்ணம் என்னென்னா அடிக்கடி தலையில் எண்ணெய் தேய்ச்சிக்கிறது தலைவாரி பின்னிக்கிறது மூஞ்சி அலம்பிக்கிறது அடிக்கடி பவுடர் போட்டு நெத்தி இட்டுக்கிறது இப்படி அடிக்கடி பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறவா பண்ணிக்கணும் அப்படி பண்ணிட்டா தான் லக்ஷ்மீ கரம்னு பேர் இந்த மூன்று நாள் நியமங்களில் அதை பண்ணிக்கப்படாது அலங்காரங்கள் பண்ணிக்கப்படாது அபியஞ்சனமேவனப் பிரதிகிருஷ்யம் அவளும் தலையில் என்ன என்ன வாரிக்கிறது தலைவாரி கட்டிக்கிறது அலங்காரம் பண்ணிக்கிறதுன்னு பண்ணக்கூடாது அவளும் யாருக்கும் பண்ணிவிடக்கூடாது காமமநஜி தீ யாம் மலவத்வாசகம் சம்பவந்தி அப்படி பண்ணினா என்ன அப்படின்னு கேட்போம் அதானே ஜனநாயகம் பண்ணினா என்ன அப்படின்னு கேட்போம் அப்படி பண்ணினா என்ன ஆகும் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்கிறது எஸ்தோ ஜே சோ அந்த சமயங்களில் அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டுருக்கா அப்படின்னா அபிஷஸ்தஹா அவளுக்கு பிறக்கிற பையன் பொய் சொல்கிறவனாக அவனுடைய பையன் பொய் சொல்கிறது பொய் சாட்சி சொல்கிறது கோர்ட்டில் இப்படிலாம் உண்டு அது மாதிரி பொய்யாக பொய் சொல்கிறது நிறையா பொய் சொல்கிறது தேச விரோதமான செயல்களில் ஈடுபடு ஈடுபடுறதுன்னு குழந்தை பிறக்கும் யாமரண்யே தஸ்சி இஸ்தேனா அந்த தூரமாக இருக்கிற சமயங்களில் தோப்புகளுக்கெல்லாம் போகப்படாது வெளிவாசலில் தெரியப்படாது வெயிலில் அலையப்படாது போனால் என்ன அப்படின்னா தஸ் சி அவளுக்கு பிறக்கிற குழந்தை திருடனாக போயிடும் திருட்டு தொழில் பன்றவனாக அடுத்த தலைமுறை பிறக்கும் யாம் பராச்சீம் தஸ்ய ஹ்ரீத முக்கியபகல்பகா மேலும் அந்த சமயங்களில் எல்லாரோடையும் உட்காந்து சகஜமாக பேசுறது அது மாதிரி தன்னுடைய நடவடிக்கைகள் எப்பொழுதும் போல் வச்சுக்கிறது அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் ஹ்ரீத முக்கியவகல்பகா அவளுக்கு பிறக்கிற அந்த குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் ஆண் குணமாக இருக்கும் ஆண் குழந்தையாக இருந்தால் பெண் குணமாக இருக்கும் அப்படி குணத்தில் வித்தியாசம் வந்துடும் பிறக்கிற குழந்தைக்கு யாஸ்நாதி தஸ்யா அப்சுமாருக்கஹா அந்த மூன்று நாளைக்கும் ஸ்நானம் பண்ணக்கூடாது குளிக்கக்கூடாது வெறும்னா கை கால்களை தொடச்சிக்கணும் ஜலத்தை விட்டு குளித்தா என்ன அப்படின்னா ஜலத்தில் கண்டம் உள்ளது போல் குழந்த பிறக்கும்லத்தில் விழுந்து இறந்து போயிடுவான் குழந்த இல்லையானா ஜலசம்பந்தமான வியாதிகளோடு இறக்கும்படியாக வரும் அல்லது ஜலத்தையே பார்க்காமல் பிரம்மாண்ட புராணம் சொல்கிறது ஜல சம்பந்தமே இல்லாமல் போயிடுவான் அந்த குழந்தை இந்த பாலைவனம்னு சொல்கிறோம் அது மாதிரி இடங்களில் போகும்படியாக நெருந்து போயிடும் யாப்யந்தே தஸ்சி துஷர்மா அந்த மூன்று நாளில் எண்ணெய் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அதெல்லாம் செய்யப்படாது அப்படி செஞ்சால் என்னென்னா துஷ் சர்மா தோல் வியாதி உள்ள சந்ததிகள் ஏற்படும் ஸ்கின் ப்ராப்ளம்னு சொல்கிறோம் அது மாதிரி சந்ததிகள்லாம் ஏற்படும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு மட்டுந்தானா அப்படின்னா தலைமுறை தலைமுறையாக வரும் அது ஒரு தலைமுறையில் இந்த பிசகுகள் தப்புகள் நடந்தால் அடுத்த அடுத்த அடுத்த அடுத்த தான் இந்த அளவுக்கு வேதமே நமக்கு கட்டுப்பாடுகளை சொல்கிறது எனக்கு பிறகுற குழந்தை தானே அப்படி பிறப்பான் அப்படின்னு நினைக்கக்கூடாது அடுத்த தலைமுறைக்கு அப்படி வரும் அதுக்கும் அடுத்த தலைமுறையில் அப்படி வரும் தொடர்ந்து வரும் அது வாழையடி இப்போ அதான் நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டால் இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவாலாம் கேட்டால் பரம்பரையாக வரக்கூடியதுன்னு சொல்லுவாள் கேட்கலாம் முன்னாடி இருக்கிறவாளுக்கு இருந்தால் குழந்தைகளுக்கும் வரும் அப்படின்னு சொல்லுவாள் அது மாதிரி பரம்பரையாக வரக்கூடிய வியாதிகள் தோல் வியாதி இதெல்லாம் இப்போது அதில் இந்த பிபி சுகரும் சேர்ந்து போயிடுத்து பிபி சுகர்லாம் பரம்பரையாக தாத்தாவுக்கு இருந்தால் பேரனுக்கு வரும் அப்பாவுக்கு இருந்தால் பிள்ளைக்கு வரும்னு தலைமுறையை வியாதியாக போயிடுது ஏதோ ஒரு தலைமுறையில் பண்ணுற பாபம் அடுத்தடுத்த தலைமுறைக்கு வரும்ங்கிறத வலியுறுத்தி காட்டுறது வேதம் யாப்ரலிஹதேஏ தஸ்யல திரப்பமாரி அந்த சமயங்களில் எழுதுறது படிக்கிறது அப்படின்னு வச்சிக்க எழுதினா படித்தா என்ன அப்படின்னா அப்பமாரி அப்பமாரின்னா முருத்யூ கூடவே மிருச்சு முத்துவுன்னா எப்போ வேணால் அந்த குழந்தை இறந்து போயிடுவான் நித்தியகண்டம் பூர்ண ஆயுஷுன்னு சொல்கிறது நித்தியம் கண்டமாக இருக்கும் அந்த குழந்தைக்கு இறந்து இறந்து பறப்பான் அந்த குழந்த அப்படி குழந்தை பிறந்துடும் யாங் தே தஸ்ஸி காணஹா அந்த சமயங்களில் கண்மையை இட்டுக்கிறது அது மாதிரி கண்ணை அலங்காரம் பண்ணிக்கிறது அப்படி பண்ணிக்க விடாது என்ன ஆகும்னா தஸ்ஸி காணஹா ஒன்றை கண்ணாக குழந்தை பிறக்கிறது கண் ஒரு கண் ஒரு இடம் பார்க்கும் இன்னொரு கண் வேறு இடம் பார்க்கும் இது மாதிரி குழந்தைகள் பிறக்கும் அல்லது கண்ணே இல்லாமல் குருடனாக குழந்தை பிறக்கிறது அப்படி சந்ததிகள் ஏற்படும் யா யா தத்தோ தாவதே தஸ் சி இஸ் சாவதன்னு அந்த சமயங்களில் இந்த ப்ரெஷ்ஷெல்லாம் வச்சு பல் தேய்ச்சிக்கிறது இந்த பல்லில் உள்ள அழுக்கெல்லாம் எடுக்கிறது அப்படியே பய செய்யப்படாது ஏன்னா ஏன் இவ்வளோ கட்டுப்பாடுகள்னால் விரதம்னு பேர் விரதம்னா அந்த நியமத்தோடு இருக்கணும் கட்டுப்பாடுகளோடு இருக்கணும் அந்த சமயங்களில் பல்ல கிளீன் பண்ணிக்கிறது ப்ரெஷ்ஷால் பல் தேய்ச்சிக்கிறது அப்படின்னு பண்ணினா என்னாகும்னா பல் வியாதியோட குழந்தை பிறக்கிறது பல்லு பல்லோடையே குழந்தை பிறக்கிறது அப்படி பிறக்கப்படாதுன்னு சாஸ்திரம் சதந்த ஜனன சாந்தின்னுலாம் சொல்லியிருக்காள் பல்லோடையே குழந்தை பிறக்கப்படாது பிறந்தால் தயார் தகப்படாதுக்கு ஆகாது அல்லது பிறந்த பல்லே முளைக்காமல் குழந்தைகள் இருக்கும் இப்படி அடுத்த தலைமுறை வியாதியோட பலவிதமான வியாதிகளோடு பிறக்கிறது அதில் எது ஒன்று யா நகானின் கிருந்ததேஏ தஸ்ய் குனகீ அந்த சமயங்களில் நகங்கள்லாம் வெட்டிக்கிறது அப்படின்னு நகங்கள்லாம் கிளீன் பண்ணிக்கிறது அப்படிலாம் பண்ணக்கூடாது பண்ணினா குனகி நகங்களில் வியாதியோட சந்ததிகள் ஏற்படுறது யா கிருணத்தி தஸ்யக் கிளீபா அந்த சமயங்களில் கூடை பின்றது இது மாதிரி வேலைகள்லாம் செய்யறதுன்னு வச்சுன்னு இருப்பாள் அது மாதிரிலாம் செய்யப்படாது கண்ணுக்கு அது டாக்டர்களும் என்ன சொல்கிறான்னா இந்த மூன்று நாளில் ரொம்ப கடுமையான வேலைகள்லாம் செய்யாமல் பெண்கள் இருக்கிறது ரொம்ப ஆரோக்கியம் அப்படின்னு டாக்டர்களும் சொல்கிறான் ஏன்னா அவளுக்கு எல்லா இந்திரியங்களும் அந்த சமயங்களில் பலகீனமாக இருக்கும் ரத்த குறவு ஏற்படுறது அவளுக்கு அப்போது கடுமையான வேலை செஞ்சால் உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்கும் கண்ணுக்கு நிறைய வேலை கொடுத்தா கண் நோய் வருது கை கால்களுக்கு ரொம்ப வேலை கொடுக்கக்கூடாது அப்படி ரெஸ்ட்டாக இருக்கணும் அதுக்கு ரெஸ்ட்டுன்னு போயிருந்த மூணு நாளைக்கு அப்படியே ரெஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு சொல்கிறான் அந்த சமயங்களில் கண்ணுக்கு ரொம்ப வேலை கொடுத்தோ இந்த கூடை பின்னுறது பாய் பின்னுறது அது மாதிரிலாம் பண்ணப்படாது பண்ணினா தஸ் சி இ கிளீபகா நபும்சகனாக குழந்த அலீன்னு சொல்கிறோமே அது மாதிரி சந்ததிகள் ஏற்படும் யார் அஜுகம் ஸ்ருஜதி தஸ்யா உத்பந்துகா அந்த சமயங்களில் கயறு வச்சு செய்யக்கூடிய வேலைகள்லாம் செய்யப்படாது செஞ்சால் அந்த கயத்தில் விழுந்து இறந்து போகிற மாதிரி குழந்தைகள் ஏற்பட்டுடும் யா பர்னேன் அபிபதி தஸ்யா உன்மாதுகா அவர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பாத்திரங்களை அவ மாத்திரம்தான் உபயோகப்படுத்தும் அதற்கேன்னு தட்டு தனியாக வச்சுக்கணும் அதற்கேன்னு வஸ்திரங்களை தனியாக வச்சுக்கணும் அப்படின்னு வச்சுருக்கேன் ஏன்னா இப்போது இதெல்லாம் இல்லாததுனால பல சிரமங்கள் வர்றதுங்கிறத இன்றைக்கி உலகத்தில் பார்க்குறோம் என்னங்கிறத அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்